அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நுனிக்கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும் ஒரு மரத்தில் தன்னை தாங்கக்கூடிய உச்சி கிளை வரையில் ஏறினவர் அந்த அளவுக்கு மேல் ஏற முயற்சி செய்வாரேயானால் அவர் தம்முடைய உடலுக்கே உயிருக்கே என்பது உடலை குறிக்கும் உயிருக்கே ஆபத்தை தேடிக் கொண்டதாக முடியும் தான் எவ்வளவு எல்லை வரையில் போகலாமோ அவ்வளவுதான் போக முடியும் அந்த அளவை தாண்டிச் சென்றால் உயிர் வாழ்கின்ற உடலுக்கு முடிவை தேடிக் கொள்ள வேண்டியதாகிவிடும் அதுபோல பகைவர் மேல் போரில் முன் ஏறி போகிறவர் தம்முடைய சக்தி அளவுக்குத்தான் போகலாமே தவிர ஊக்கத்தினால் மேலும் செல்வதனால் வெற்றி காண முடியாது மேலும் அழிந்துபடுவதும் உறுதி மேற் செல்வதற்கு பலம் தேடிக்கொண்டு பின் செல்ல வேண்டும் என்பது கருத்து இந்த இரண்டு பாட்டுகளையும் பிரிது மொழிதல் என்ற அணிவகையில் வைத்து உபமானத்தை மாத்திரம் கூறி உபமேயப் பொருளை நாமே அறியும்படி பேசியிருக்கிறார் தலைவன் ஒருவன் பகைவரின் பொருட்டு மேற்கொள்ளும் போர்களில் வெற்றி அடைந்த அடைந்தபொழுது அதனால் உணர்ச்சி வசப்பட்டு மேலும் போர் புரிய முயன்றால் அது அவரது உடலை அழித்து கொள்வதற்கு காரணமாகிவிடும் என்பதுதான் கருத்து செயலின் பலத்தை அறியாமல் செயல் புரிந்தால் உண்டாகும் தவறை இக்குரட்பா உணர்த்துகிறது இன்னா நாற்பது முப்பத்தி ஒன்னாவது பாடல் சொல்கிறது நெடுமரம் நீழ்கோட் டுயர் பாய்தல் இன்னா நெடிய மரத்தின் நீண்ட கிளையிலிருந்து கீழே குதித்தல் துன்பம் தருவதாகும் இனி பதவுரை பார்க்கலாம் கொம்பர் மரக்கொம்பின் நுனி நுனிக்கு ஏறினார் மரத்தின் மீதேரி சென்றவர் உணர்ச்சி வசப்பட்டு அகுது அதனை இறந்து கடந்து ஊக்கின் மேலும் சென்றாரானால் உயிர்க்கு உயிர் வாழும் உடலுக்கு இறுதியாகிவிடும் முடிவு காலமாகிவிடும் மரக்கொம்பின் நுனிக்கு மரத்தின் மீதேறி சென்றவர் உணர்ச்சி வசப்பட்டு அதனை கடந்து மேலும் சென்றாரேயானால் உயிர் வாழும் உடலுக்கு முடிவு காலமாகிவிடும் ஆகவே இங்கு உதாரணம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது இதன் மூலம் சொல்லப்படுகின்ற கருத்தை நாம் நன்றாக உயி்த்து உணர வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதி இறந்து ஊக்கின்